சத்குருஸ்வாமிக்குஜம் குரு கிருப்பியா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்துதி வேதாந்தம் வர இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடும் ஒன்று வர முடியாது சில நேரத்தில் வந்து பகவத் அனுகிரகத்தால் அந்த அந்த ஒரு ஆத்ம விஷயத்தில் அப்படியே மூழ்கி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடும் கடைசியாக பார்த்தோம் பகவான் அந்த ஜாம்பவன்ட்ட சொன்னார் கரடிகளுடைய ராஜனே இந்த சமத்துக்கு அப்படியால் எனக்கு அனாவசியமான பலவித வீண் அப்பவாரம் வீண் பழிச்சொல் பழி வ பழி வார்த்தைகள் அதை அபவாரம் போக்குறதுக்காக நான் இந்த மணியை தேடின்னு இந்த குகைக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு கூரல் தான் சொன்னார் பயம் பயம் ரிஷபதே கரடிகளுக்கு தலைவனாக இருக்கும் வாஸ்தவம் எந்த அதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொன்னார் மேலே முப்பத்தி ரெண்டுலேருந்தே மூலத்தை சேவிப்போம் முக்கியமாக கண்ணா வந்து ஜாம்பவதி கூட போனோம் ஜாம்பவதி மூலமாக இன்னொரு விஷயம் ஜாம்பவதி மூலமாகத்தான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை அடைந்து அதுக்கு உப்பமன்று விட்டேருந்து ஒரு இது ஒரு சிவதீக்ஷை வாய்ந்து உப்ப மண் சுதேக்லாம் கொடுத்துருக்கார் அவர் கொடுத்து அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் கொடுத்து ஜப்பம் இதை தபஸ் பண்ணி சுப்பிரமணிய சுவாமிக்கு சமமாக இருக்கக்கூடிய அழகான சாம்பன்கிற பிள்ளையை பெற்றார் அந்த சாம்பன் தான் துரியோதனுடைய பெண்ணான லக்ஷ்மணையை கல்யாணம் கொண்டு போகிறார் சயம்பரத்தில் எடுத்துட்டார் அதனால் என்னாச்சு அவர்கள்லாம் கண்ணாப்பினான் அவனை வந்து திட்டி சண்டை போட்டு ஜெயிலில் போட்டவுடனே பலராமர் போயிடிறார் பலராமன் எப்பவுமே கௌரவர் பட்சம் அங்கே போவார் போயும் அவர்களையும் தூக்கி போட்டாங்க அப்போ அவர் பார்த்தார் இது கலப்பு எடுத்தும் அப்படியே அத்தினாபுரத்தை கங்கையை தூக்கி போடன்னு போட்ட போது பயந்து ஓடி போயிட்டு வந்தாங்க தூக்கி போட்டார் அவர் அந்த சாம்பனை வச்சுன்னா இந்த யாரவு குலம் விடிய போகுது அதுக்கு இந்த ஜாம்பவதி தான் அவர்தான் தாயார் அந்த ஜாம்பவத்தினுடைய தகப்பனால் தான் ஜாம்பவான் விடுவாரா எல்லாம் பிள்ளைங்க பின்னால் இருக்குல்லாம் பின்னால இருக்கு அதனால் நம்ம பாகவதம் படித்தனால பின்னால் இருக்கப்படுவதற்கு முன்னால் சொல்லிட்டேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் என்னன்னா நமக்கு அந்த ஸ்டேஜ்லாம் சில நேரத்தில் ரொம்ப உள்ளே இறங்கினப்புறம் எல்லாம் புட்டு போடும் தான் அப்படியே வந்துடும் இப்படி விடு வந்துடும் இத்யுக்தா ஸ்வாம் துகிதராம் கன்யாம் ஜாம் பவதி முதாணார்த்தம் சத்மணினா கிருஷ்ணாயம் உபஜாரியுக்துகிதரம் கன்யாம் ஜாம் பவதி அருகனார்த்தம் சர்மினா கிருஷ்ணா உபஜார பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு கல்யாணங்களில் ஒரு கல்யாணம் தான் முறையார் எல்லாருமே பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு கல்யாணம் பகவான் வந்து விதிவத்து உபயேமே விதி பிரகாரம் தான் பண்ணார் சந்தேகமே கிடையாது அதை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் பதினாறாயிரத்தி நூற்றி கல்யாணம் விதிவத்து கல்யாணம் அடைந்தார் அதில் முதல் கல்யாணம் ருப்புணி அதை விவரமாக பார்த்தோம் இல்லையா கல்யாணம் இந்த ஜாம்பவரியில் தாம் தி இப்படி வந்து அருஷ்டௌரே பிரவிஷ்டிலு அத்ட்டம் சௌரே நகமம் சௌரே பிரவிஷியிலட்சுதம் ருமிணி ஆரகுந்த சுகோோ ஜாத்தோ சோச்சன் விலத் கிருஷ்ணம் அனர் நஷமியீக்ணி ஆன சுகோ ஜாத்தோ சோச்சன் விலத்து கிருஷ்ணனா சபந்திதார கௌக்குதா உபத்தியுர் கிருஷ்ணோபலேன் सपन्तस्ते சிறிதம் சபந்தஸே துரௌகமிருஷ்ணோபை துவிப்பே பிராசி சார் சித்தா சதாரோ ஹர்ஷயன் ஹரிம் தூவி உபஸ்தே பிராசிதா சாத்துர் சித்தாத்தோ ஹர்ஷயன் हरिहिं। முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மறுபடி பாப்போம் மூலத்தேய்ப்போம் ஐம்பத்தி ஆறாவது அயம் உத்தராம் அந்த சீம்தன மொதல் அத்யம் மொதல் பாக்கேசாம்புத்தரம் கனியம் ஜாதி முத அர்பா உபார ம் கியம் அம்மணி கிருஷ்ணா உபஜார அதிருஷ்ட் நகமம் சோரே பிரவிஷியா து சுரம் யு அத் நோரே பிரவிஷியா சுபுரம் நஷமிய கீதேவின सुको ज्ञातीशोचन विलात्ष्न निशा्य निशम्य देवकी देव रुक्णी आनकधुंदुभ सुकृत ज्ञातोचन्लात्त्षम सत्रस्ते दुखिता द्वारको गुस पुरस्तु महाम दुर्धा कृष्णोपलब्धे सत्र सपंतस्ते दुखिता पुरस्तु ऋषे महाम யம் புஷ்பிம் துதேவி உபஸா பிரத்திஷ்டிஷா சார்வோ சித்தாத்தோர்ஷேணரிஷ் தேவீப்ப ஆசிஷா சத்திஷா சார்வோ சித்தா ததாரோஹர்ஷேன் ஹரிம் பத்திய நான் விஷயம் முன்னாள் இந்த செமத்து க உபாக்கியானத்தை பற்றி சொல்கிற போது ஒரு கிரந்தத்தை விடுட்டான் தேவி பாகவதம் தேவி பாகவத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுது எப்படின்னா அந்த சரத்காலத்தில் நவராத்திரி நீங்கள் எல்லாருக்கும் தெரியறது அந்த அக்டோபர் நவம்பர் அந்த டயத்தில் வரக்கூடியது அதாவது தீபாவளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய நவராத்திரி தானே அவங்களுக்கு தெரியும் அதாவது மகாலை பட்சம் முடிஞ்சிட்டு வரக்கூடிய நவராத்திரி தானே தெரியும் அது சரத் நவராத்திரின்னு சொல்லணும் நாலு நவராத்திரி இருக்கு அது மேலே இன்னும் சொன்னால் ரொம்ப டீ பண்ணால் ஆறு நவராத்திரி அதை போட்டு விட்டுருவோம் இந்த சரத் நவராத்திரியை நவாகபதியாக பண்ணுறது அது தேவி பாகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறேன் அப்போ ரெண்டு பேர் பண்ணார் ரெண்டு இப்போ வந்து நமக்கு உங்க அதாவது ரெண்டுன்னு சொல்கிறது நமக்கு பொதுவாக தெரிஞ்சு சொன்னார் ராமாயணத்தில் கிருஷ்கிந்தா காண்டத்தில் நாரதர் வந்து உபதேசம் பண்ணி அவர் பண்ணுறார் நாரதூர் பிரதேசம் முன்னே கிருஷ்ணா காண்டத்தில் ராமாயண தேர்கோ கிடையாது தேவி பாகத்தில் இருக்கு அது மாதிரி இந்த துர்கா மாதா கண்ணன் வந்து இருபத்தி எட்டு நாள் சண்டை போட்டுருக்காரு வரவே இல்லை ஏன் பயந்து போயிட்டாருக்கிறார் அதனால் அங்கே வந்து விவரமாக சொல்லப்படுது தேவி மக்கம் தேவி மக்கம்னு சொல்ல தேவி யஜ்யம் பண்ணார்கள் தேவி பாவத்தில் சொல்லப்படுது அது வந்து ஊற்றிட்ட அதனால இந்த செவந்த கோ பாத்தலம் சொல்லப்படுது விஷ்ணு புராணத்தில் தான் பகவான் பாவமா இருக்கிறாங்க சாரான மனுஷன் சொல்லி எல்லாரும் அவன் சொல்றா திட்டுறாப்புல எல்லாரும் அவனை வந்து நம்பலை திட்டதான் நம்பலை முதல்ல அவன்ட்டு இலவல் கடைசியில் கடைசில கை அவன் வந்து பகவான் கையில வச்சுக்கவேல எப்போ கொடுத்தான் கடைசியில அந்த அக்கரூரரை வந்து கண்களை கையில காமிக்கத்தா கொடுப்பார் இப்போ ஜம்பவாண்டு கல்யாணம் பண்டை வந்தோடனே எல்லாருக்கும் காமிச்சுட்டு அவ சத்ராஜில கொடுப்பார் இந்த ரெண்டு இடத்துல அதை சபையில கையில் வச்சுட்டு காண்பிப்பதற்காக வச்சிரு தவிர கிருஷ்ணன் கையில் வரவே கிடையாது ஆனால் அவனுக்கு எல்லா விதமான அப்பவாதம் வந்தது பாவம் பரதன் மாதிரி பரதன் பாவம் ஆனால் பரதன் அரசாட்சி அப்படி ஒரு வசதி பரதனுடைய அரசாட்சி ராமனுடைய அரசாட்சியோட வசத்தி என்னடா அப்படி சொல்கிறேன் ஆமாம சரி அர்த்தமாக்கும் இப்படி போயிட்டே இருக்கும் அப்புறம் இப்படி சொல்லப்பட்ட ஜாம்பகவான் பகவான் சொல்லிட்டார் அவர் நான் வந்து இந்த மணிக்காக வந்தேன் என் பேர் கட்டுப்படுத்தேன் என் பேரை சரி பண்ணதுக்காக வந்தேன் அதனால இந்த இத வந்து சொன்ன உடனே இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜாம் பகவான் கிருஷ்ண பகவான அவரை வந்து பூஜை பண்ண ஆராதனை பண்ணணும் அது தெரியுமே அவர் பகவான் தெரியுமே பகவான் தெரியும் அந்த விஸ்வரூபன் எடுத்ததுலேருந்து திருவிக்ரம்னாக ஓங்கி ஒரு அணந்த உத்தவனாக இருந்ததை இருபத்தி ஒரு தடவை பதக்கம் பண்ணுற மனசார பண்ணாரான் இது பேரி கோ பேரிய வாத்தியத்தை அடிச்சுண்டு அவருக்கு விஜயத்தை கோஷம் பண்ணாராம் ராமாவதாரத்தில் கூடவே இருந்திருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய கன்னியகா பருவத்தில் இருக்கக்கூடிய தாம்பவத்திங்கிற தன்னுடைய பெண்ணை சந்தோஷத்தோடு அவருக்கு செமந்தக மணியோட கிருஷ்ண பகவானுக்கு காணிக்காக கொடுத்தார் கல்யாணம் கொடுத்துருக்கார் விதி வச்சு கொஞ்சம் கரெக்டாக தொட்டோம் அதனால் பண்ணால் கூட வந்த ஜனங்கள்லாம் உகைக்குள்ளே போன கிருஷ்ணனுடைய வரவை எதிர்பார்த்துருந்தாங்க உள்ளதாக இருபத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒரு நாளுக்கு எக்ஸ்ட்ரா உடுங்க ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா விடுங்க இப்போ ஆளை கா அவரை காண வேணே பன்னெண்டு நாள் எதிர்பார்த்துட்டு காணாமல் துக்கப்பட்டுட்டு சரி ஏதோ ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய பட்டணத்துக்கு தீம்பி போயிட்டாங்க தேவைக்கு வசு அம்மா அப்பா ருக்மணி முதல் ம இத மகாப்பட்ட ஞாசிகள் எல்லாம் குகையிலிருந்து கிருஷ்ணன் வராதரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார்கள் ரொம்ப துக்கத்தோட கிருஷ்ணன் வரைய வேண்டும் இப்படி துக்கப்படக்கூடிய துவாரகாவாசிகளான அந்த ஜனங்கள் சத்தராஜ்யத்தை திட்டம் அவன் வந்து சத்தராஜ்யத்தை அப்படி சொன்னா என்னந்தான் வந்து என்னுடைய தம்பியை கொண்டுட்டு அவனா எடுத்துட்டான் அப்படின்னு இப்போது அதை பிளேட்டை திருப்பிட்டாங்கப்பா அப்போது மக்களுக்கு வியவஸ்தை இல்லை ஜனங்களுக்கு வியவஸ்தையே கிடையாது அது நம்ம திராவிட மக்கள் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வியவஸ்தே இல்லை அப்போது என்ன சொன்னார் சத்ராஜரை நீதான் அனாவசியமாக பணி சொல்லிட்டேன் கிருஷ்ணனை பழி சொல்லிட்டேன் பாவம் கிருஷ்ணனை காணும் வரணும் அப்படின்னு வந்து வெச்சார்கள் சபித்தார்கள் தீட்டினார்கள் கிருஷ்ணனை அடைவதற்கு உண்டான அதற்காக ஒரு மகா மாயா ரூபமான துர்கய ஸ்தோற்றம் அதெல்லாம் சொன்னேன் தேவி பாவத்தை வந்து நான் சொன்னது விட்டு போயிட்டேன்னா அந்த நவராத்திரி கொண்டாடினாங்க சரத நவராத்திரி அவர்கள் கொண்டாடினார்கள் தேவி பாவத்தில் இருக்கையும் தேவி தேவி மகம் பண்ணார்கள் அப்படி துர்காதேவியை ஸ்தோத்திரம் பண்ணனால துர்கா மாதா கிருஷ்ணனை பார்ப்பிகள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி காரியம் கைகூடி காரியம் அது அவருடைய காரியம் ஜாம்பவதி கல்யாணம் கொண்டு வரணும் காரியம் கைகூடி பத்னியோட கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த கிருஷ்ணன் வருவார் அப்படின்னு சொன்னால் அப்படியே அவர் வந்துட்டார் காரியம் கைகூட்டி அவருக்கு வேண்டியது இதை முதல்ல வெளிப்படையாக தெரியக்கூடிய காரியம் அபவாதம் போகணும் அந்த சிவந்தக மணி கொண்டு வரணும் இந்த நவரவ ரத்ன மணியாக இருக்கானே நவமணியாக இருக்கானே நாரி மணியா அப்படிப்பட்ட ஜாம்பவதியாக கொண்டு வரணும் ஜாம்பவதி மூலமாக நடக்க வேண்டியிருக்கு அவன் மூலமாக சாம்பன் குழந்தை பிறங்கணும் சிவதீட்ச இன்னொரு விஷயம் போகிறப்பறம் சொல்லுங்கள் சிவசகிரநாமம் விஷ்ணு சகசநாமம் பீஷ்மர் சொன்னார்னு அப்போ பார்த்தோம் ஒன்று இதில் முதோஸ்கந்தம் எட்டு ஒன்பதாவது யாத்திரை பார்த்தோம் முடியாது அது கூட சொல்லலை தர்மங்கள் சொன்னார்ன்னு சொல்லது அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல பகவானை கிருஷ்ணனை சாட்சியாக வச்சுன்னா விஷயம் சொன்னால் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் சிவசகிரனாம்னு சொல்லப்படுங்க அப்போ அவர் சிவசகரன் சொல்லல சிவசகிரம் சொன்னது கிருஷ்ணன் அவருக்கு குரு உப்பமண்ணிய விஷயம் இப்படி எல்லாம் இருக்குங்க அப்போ அவன் வேலை நடக்க வேண்டியது அந்த நடக்கணும் அந்த மாதிரி கிருஷ்ணன் அவர்கள் முன்னால தோண்டினார் அப்படி இறந்து போன மாதிரி நினைச்ச ஒருத்தர் ஒரு நபர் மறுபடியும் திரும்பி வந்தால் அப்படி இருக்கும் அப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டார் அதுவும் பத்னியோடு வந்திருக்கார் ரத்னத்தை கொண்டு வந்திருக்கார் இந்திரியங்களை பிரவர்த்தி செய்யக்கூடிய அளவில் ரிஷிகேசன்னா நம்முடைய இந்திரியங்கள் கர்மேந்திரியர்கள் ஞானேந்திரிகள் எல்லாத்தையும் பிராணம்லாம் இருக்கேன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா கிருஷ்ணன் பரமாத்மா கண்ட்ரோலில் இருக்கும் அது பேர் தான் ரிஷிகேசனு போயிடும் இந்தியங்களுக்கு தலைவனாக அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அடைந்து எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள் மோட்சமாக கொண்டாடினார்கள் மேல ஊரமாக பார்த்தோம் பகவானுடைய ஒரு அனுப்புறம் தான் அது இந்த உற்சாகத்தை கொண்டு வரும் இல்லைன்னா அது வராது ரொம்ப கஷ்டம் என்ன பிரயத்தனம்னாலும் வருது அப்போ அவர் சுவாமி சொல்றாருங்க சுவாமி சொல்றாருன்னா அப்படிதான் எங்க கிருஷ்ணன் சொல்றாருன்னா அப்படிதான் பகவானுடைய அப்போ இப்படி சொல்லப்பட்ட தாம்பவன் சொல்லிட்டார் நான் வந்து என்னுடைய பேர் இது பேர் ஆயிடுத்துப்பா நான் அதை திருப்பி சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்த மணியை கொண்டு போய் கொடுக்கணும்ப்பா நான் திருடிட்டேன் கொண்டுட்டேன்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு ஒன்று தாம்பவன் பார்த்தேன் நம்முடைய தெய்வம் ராமன் அவர் தான் கிருஷ்ணன் நம்முடைய என்னுடைய உபாசிய தெய்வம் தான் அதனால் அந்த இதில் இருக்கிற போது உற்சாகம் இருக்க அந்த உற்சாகத்துல ஆயிரம் சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து தன்னுடைய நவ ராமமணியா இருக்காங்க நாரி மணியா இருக்கக்கூடிய அந்த புத்திரியான ஜாம்பவதியும் காணிக்கையாக ஆமா கன்யா கன்யா இது மாதிரி கன்னியாக்கு கொடுக்குற சீர் மாதிரி சிவந்தகமணியும் சந்தோஷத்தோட அந்த ஜாம்பவன் கொடுத்தார் பகவானை தரிசனம் பண்ண ராமர் கோட ராமனை பார்த்துருக்காங்க அதனால சந்தோஷத்தை கொடுத்தார் அதாவது ராமாயணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஜாம்பவான் அனுமான் பின்னால் வரப்போகுது துவிதவதம்னு வரப்போகுது அவள் வந்து கட்சி மாறிட்டான் நம்ம கட்சி மாறார்கள் இல்லையா நம்ம கட்சி மாறிட்டான் மைந்தன் துவிதன் இரட்டையர்கள் அவர்கள் வந்து சுக்ரீவனோட சொந்தக்காரர்கள் ராமர் கட்சியில் இருந்தவர்கள் பகவான் கட்சியில் இருந்தவர்கள் இங்கே கிருஷ்ணாவதாரத்தின் போது கட்சி மாறிட்டாங்க பலராமனால் பின்னால் வர பின்னால் பார்ப்ப வரப்போகிறது அப்போது இந்த மூணு பேர் இருந்தார் இருக்காரு நம்ம தெரிஞ்சு கூட வந்த நகரத்து ஜனங்கள்லாம் குகைக்கு வெளியில் 12 நாட்கள் வெயிட் பண்ணார்கள் ஏன் சொல்லப்படுது துவாரசாக பிரதீட்சிய பன்னெண்டு நாட்கள் அவர் வந்து வெயிட் பண்ணார்கள் பகவான் வரட்டவர் கிருஷ்ணன் வரட்டும் வரட்டும் உள்ள குகையில் போனோம் வெளியில் வரலன்னே பார்த்து வருத்தப்பட்டார்கள் என்னோ ஆயிடுத்து கிருஷ்ணனுக்கு அப்படின்னு ஏதோ ஆயிடுத்து சொல்ல முடியாது ஆயிடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நகரத்துக்கு திரும்பி போட்டார்கள் அப்போ போய் எங்க சொல்லிட்டார்கள் அவர் அம்மா தேவக்கு தகப்பனார் வசூடேவர் ரெண்டு பேரும் பட்டத் ஞ்சியானா உப்புனி தேவி ரெண்டு பேர் மூணு பேரும் நண்பர்களும் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் சுகரத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வச்சுக்கணும் புகையிலிருந்து கிருஷ்ணன் வந்து வராதிர பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார்கள் என்ன ஆச்சு தெரியல ரொம்ப வருத்தம் துவாரகாவாசிகள்லாம் ரொம்ப வருத்தத்தோட கிருஷ்ணன் இல்லைன்னா அப்புறம் சந்தோஷம் இல்லை ஆனந்தம் இல்லை அதான் சாந்திர ஆனந்தாவ போதாத்மகம் அப்போ வருத்தப்பட்டு சத்தராஜத்தை இப்போ பிளேட் மாற்றினார்கள் இப்போ கட்சி கூட்டணி மாற்றார்கள் அப்போது சத்தராஜ்யத்தை திட்டினார்கள் சபித்தார்கள் வெச்சார்கள் எல்லாம் முன்னால தான் ஆயிடுச்சு அனாவசியமாக சொல்லிட்டேன் கிருஷ்ண திரும்பி அடையணும் என்ன பண்ணுறது மகாமாயான துர்காதேவியை சரணமடைந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள் இது நாடு என்ன சொன்னால் தேவிக்கு தேவி பாகுரத்தில் அந்த சரத் நவராத்திரி மாதிரி கொண்டாடப்பட்டதுங்க அப்போது அவர்களுடைய அந்த ஆராதனையால் சந்தோஷப்பட்ட துர்காதேவி துர்காதேவி தான் இப்போ விவரக்குள்ள விராட்ட பருவத்தில் அவர்கள் போகிறதுக்கு முன்னால் தர்மாதிகளுக்கு ஒரு ஸ்தோத்தம் அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம் பிரசித்தமான ஸ்தோத்தம் இருக்கும் அப்படி அவர் ஸ்தோத்தம் உர்கா நேரில் ஆச்சு கிருஷ்ணனுடைய பரிவாரம் ஆச்சு அதனால் தோன்றி அனுகிரகம் பண்ணாள் கிருஷ்ணன் நேராக வந்துடுவார் சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி வந்துருவார் க்ஷேமா வந்துருவார்னு அனுகிரகம் பண்ணார் இதுக்கு நடுவில் அந்த ஹரியான மகா மகாவிஷ்ணு கிருஷ்ணன் தன்னுடைய எண்ணம் அவனுடைய சங்கல்பம் அது அதெல்லாம் இது வரைக்கும் வெளியில் விடல அதுதான் சங்கல்பம் வேறு ஒன்றும் இல்லை தாம்பவதியாக விளையாடம் பண்ணிக்கணும் இந்த சிவந்தகமணியை வச்சு ஒரு ஒரு லீல பண்ணணும் அதில் அதை பண்ணிவிட்டு சிவந்தகமணியோட நவரமணி நாரிமணியோட அந்த பத்னியோட தாம்பவதியோட முன்னால் அழைத்து கொண்டு வந்து எல்லாரையும் தோழப்படுத்தணும் இப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டார் திரும்ப வந்து அப்படி இருக்கும் அப்படி எல்லாரும் அதுவும் பிரியமானவர் திரும்ப வந்து அப்படி இருக்கும் சந்தோஷப்பட்டு மனைவியோட அந்த ரத்னத்தோட அந்த செமந்தகமணியை ரத்னத்தோட ஆரத்தோட வந்துருக்க அந்தப்பட்ட ரிஷிகேசனான இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ணனை திரும்ப அடைந்த ஜனங்கள்லாம் சந்தோஷத்தை மேலே முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை மேல பார்ப்போம் நூலத்தை சேவிப்போம் தற்கம் சூய சபா ரகசி பிரிச்சா பகவன் மணி தம நபா ரகசன்னாச்சியன் மணி தமையோ ரீவ்வாக்க அனுப்பியமானோவனம் அகமத்தம்மனா சாதிபோ ரீவ் வாங்க அனுத்தப்போனோவனம் அகமத்து ஸ்வந்பாத்மன்தே வாகம் பலவத் விலா கதம் விராமி ஆமர பிரசீதே வாச்சு கதம் சுவனு வாகம் பலவத்தை விலா கதம் விரி ஆமர பிரசீத்தை வாச்சு கதம் கிவ்வா தருமியும் சார் நபேத் ஜனோய அதிர்ஷனம் கஷும் மூடம் திரவணோருப்பம் சாது மக்கம் சாம் நபேத்து ஜனோஜீர் க்ஷும் மூடம் திரவணோருப்பம் தைஸ்னா சமீச்சா तस्य தாசியுகித்தரம் தமீ ஸ்ரீரத் ரத்னே கிபோஜம் சமீச்சீனா தசா சிந்திய நாற்பத்தி ரெண்டு நூலிவர்கூலத்தோண்ட உத்தராம் அம்பத்தி ஆறாவதி அத்யம் சாத்தம் சூய சபாஜ ய மணித்தமையை நத்தாஜிரம் சாஹூய சபாஜா ரஜசிதோ பிரிச்சா பகவான் மணி தமீ நடிதோ ரீடோ ரத்யீத்து அவஸர நோபவனம் அகமத்து பாமதிவி ரீத்து அவ்முகஸரோவையுந்த விகிர கதம் ரஜாமி ஆமரஜ பிரசீ தேகம் பலவத் விகிர கதம் வஜாமி ஆமர பிரசீதே தேச்சு கதம் கிங் சாருமக்கம் சார் நபேவ் ஜன்மீதர்ஷனம் குதிரம் மூடம் திரவிடலோலுக்கம் கிளா சாருமக்கிய சாண் நபேத்து ஜனோஜா துதிரம் முடம் திரவிணலோருப்பம் தாஸியே துவிதரம் தமிழ் திரி ரோஜம் சமீச்சீனா தியாந்தியாஸே துவித்தரம் தமிழ் தீரத்ரமேஜாய சமீச்சீனியோ இப்படி சுகபிரமிக சொன்னார் கிருஷ்ண பகவான் அப்படி குர்கா மாதாவர்கள் வந்து ஆராதனை செய்து உடல் சீக்கிரமே வந்து விடுவான்னு சொன்னப்புறம் பகவான் அங்கே வந்து சேர்ந்தாரான் திரும்பி வந்துட்டாரான் அப்போ அதுவும் நவரமணியோட ஒரு பத்னியோட வந்திருக்காரன் ரத்னத்திலோடு வந்திருக்காரன் அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு கிருஷ்ண பகவான் ராஜசபையில் குக்ரசேன ராஜாவுடைய சன்னிதியில் அந்த ராஜ சன்னிதியில் ரத்ராஜரை கூட்டு வரவழைச்சு எல்லோரையும் சாட்சியாக வச்சுண்டு சபையில் சாட்சியாக வச்சுட்டு அதாவது ப்ரைவேட்டாக பண்ணாமல் பப்ளிக்காக பண்ணுறாப்பில் எல்லாருக்கும் காமிச்சு ரத்னம் கிடைக்க கூ கிடைத்த விதத்தில் இங்கேருந்து போய் பிரசேரனை பிரசேரனும் அந்த குதிரையும் அந்த சிங்கத்தால் கொல்லப்பட்ட விஷயத்திலேருந்து அவர் ஜனங்கள் சொல்லியிருப்பார் இருந்தாலும் அவர் சொல்லிட்டார் சொல்லி அப்போ திரும்பி கொண்டு வந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி ரத்னத்தையும் அவன் கையில் ஹேண்டவர் பண்ணிட்டார் கொடுத்துட்டார் அப்போ அந்த செவந்தக்கமாடி ர கையில் கொடுத்து இந்த சத்ராஜத்தம் ரத்னத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஒரே வெக்கமாக போயிது ஏன்னா தப்பை பண்ணால் அது வெக்கம் வந்துடும் தலை குளிஞ்சி தன்னுடைய குற்றத்தால் அதாவது அனாவசியமாக அபச்சாரமாக அந்த அபவாரம் பண்ணதுனால பச்சாத்தபப்பட்டு தினத்தமாக பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிட்டு அந்த ராஜசபையிலேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அப்போது தன்னை காட்டிலும் பலவானான கிருஷ்ண பகவானுடைய இப்படி ஒரு மனசாபம் வந்து அவர் தப்பு பண்ணதே நிரூபணம் பண்ணிட்டார் கிருஷ்ணன் பகவான் தான் தப்பு பண்ணலை அபவாதம் எனக்கு இல்லை நான் அதை தொடவில்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணதுனால அப்போ அவனுக்குள் சண்டை வந்தாப்பில் விடும் அவருக்கு விரோதியானாப்பில் அவ்யா வருத்தப்பட்ட வியாக்குளம் மனித சத்தராஜனே இதை எப்படி சரி பண்ணுறது பண்ண தப்பு அபச்சாரம் அபராதம் குற்றம் இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி இந்த குற்றத்தையும் பாப்பத்தை எப்படி போக்கிப்பேன் அபச்சாரத்தை எப்படி போக்கிப்பேன் அப்படின்னு யோஜனை பண்ணி கிருஷ்ணன் என்ன பண்ணால் சந்தோஷப்படுவார் என்ன செஞ்சால் எனக்கு வந்து க்ஷேமம் நடக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணான் தீர்க்க ஆலோசனை அல்பன மூடன் அல்பன் மூடன் புத்தியிலார் முட்டான் பணத்தில் பெரும் ஆசை கொண்டவர் ஜனங்கள் எப்படி என்னை திட்ட மாட்டார் நிந்திக்க மாட்டான் மறுபடியும் வச்ச மாட்டான்னு யோசித்தான் அப்போ இந்த கிருஷ்ணனுக்கு பெண்களில் சிறந்த இந்த பெண்ணையும் அதாவது அசத்தியபாமம் பூமி தேவியினுடைய சுரூபம் பூமி தேவியினுடைய அவதாரம் அப்படிப்பட்ட பெண்ணையும் ரத்னத்தையும் அந்த கொடுத்தவுடன் அதுதான் நல்ல உப்பாயம் இல்லைன்னா அந்த குற்றத்திற்கும் சாந்தி சமாதானம் ஏற்படாது அப்படின்னு ஒரு விவரமா சொல்லுவோம் வேலை பார்ப்போம் கிருஷ்ணன்